அகரமுதல எழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு பயனில பல்லார் முன் சொல்லல் நயநில நட்டார்கண் செய்தலின் தீது அறிவு நிறைந்த அறிஞர் பலர் முன்னே நின்று ஒருவன் பயனற்ற சொற்களை சொல்லுவதானது நண்பர்களுக்கு நன்மை பயவாத செயல்களை செய்வதை காட்டிலும் தீமையானது நன்பன் எப்போதும் தன் நண்பனிடம் இனிய சொல்லையும் இனிய செயலையுமே எதிர்பார்ப்பான் பயனற்ற செயல்களை நன்பன் ஏற்க ஆனால் நன்பன் நகையாகவோ பொழுதுபோக்காகவோ பயனற்ற சொற்களை கேட்பினும் கேட்பான் ஆனால் தீ செயலை விரும்பவே மாட்டான் அறிஞர் முன்னே பயனற்ற செயலும் பயனற்ற சொல்லும் வெறுக்கப்படும் என்ற உண்மையை விளக்கி சொன்னார் நண்பன் பயனற்ற செயலை வெறுப்பது போலவே அறிஞர் பயனற்ற சொல்லை வெறுப்பர் என்பது கருத்து அது மட்டுமல்லாமல் நண்பன் தீ செயலை செய்தால் நட்பு ஒழிந்து பகையாக மாறிவிடுவது போல நல்லவர்கள் பயனற்ற சொற்களை கேட்டால் அவனை அறிஞன் என்று எண்ணுவதை விட்டுவிட்டு அறிவிலி என்ற முடிவுக்கு வருவர் என்ற நயமும் கூறியதை அறிந்து கொள்ள வேண்டும் மேற்கோள்களாக சில பாடல்களை பார்க்கலாம் ஆத்திசூடியில் ஔவையார் உபதேசித்திருக்கிறார் நொய்ய உரையேல் அப்படின்னா பயனில்லாத புன் சொற்களை சொல்லாதே உலக நீதிங்கிற நூல் சொல்கிறது வார்த்தை சொல்வோர் வாய்ப்பார்த்து திரிய வேண்டாம் அப்படின்னா வீண் பேச்சை கேட்பதும் குற்றமாகும் என்பதுதான் கருத்து பதவுரை பல்லார் முன் பல அறிஞர்கள் முன்பாக பயனில பயனற்ற சொற்களை சொல்லல் ஒருவன் சொல்லுதல் நட்டார்கண் தனது நண்பருக்கு நயன் இல விருப்பமற்ற செயல்களை செய்தலின் செய்வதைக் காட்டிலும் தீது யாண்டும் தீமை பயப்பதாகும் பல அறிஞர்கள் முன்பாக பயனற்ற சொற்களை ஒருவன் கூறுதல் தனது நண்பருக்கு விருப்பமற்ற செயல்களை செய்வதைக் காட்டிலும் தீமை பயப்பதாகும் என்பதுதான் மனமார்ந்தேயம் தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகளின் உள்ளந்தோறும் வள்ளுவம் என்ற தலைப்பிலான திருக்குறள் விளக்கங்கள் தினசரி வாட்ஸ்அப் வாயிலாக